الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين سيدنا ونبينا ومولانا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واستغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمجدكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من لازم الاستغفار جعل الله من كل هم من فرجاء ومن كل ضيق مخرج ويرزقه من حيث لا يحتسب او كما قال عليه الصلاه والسلام عند شراشرنگளேปடைति अवत्रय निर्वகிச்சி पादुहातिकೊಂಡिरकुम इल्ला बल्ले इल्ला पुगल അവൻ തണിച്ചവൻ ഇനേ തുനേ അത്രവൻ വിരുമ്പിയதை ചെയ്യ கூடியവൻ അല്ലാഹ് നാടിയേദൈ யாராலும் தடுக்கவும் அவன் கொடுப்பதை யாராலும் தடுக்கவோ அவன் தடுத்ததை யாராலும் கொடுக்கவோ அல்லாஹ் முடிவு யாராலும் மாற்றவோ நீக்கவோ முடியாது என்று ஆரம்பமாக நான் அந்த ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹுவை புகழ்கிறேன் துதிக்கிறேன் கண்களில்லாம் இந்த உண்மைகளை உலகத்திலே வாழக்கூடியவர்களுக்கு எடுத்துக்கூறி அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட திருத்தூதர்கள் ரசூல்மார்கள் அவர்கள் எல்லோருக்கும் இறுதியானவர்களாக உலகத்தாருக்கே ரஹமத்தாக வந்த முகமது நபி சல்லம் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுக்கு உதவி செய்த துணை நின்ற அவர்களுடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் சகாபாக்கள் துனியா முடியும் வரை வாழக்கூடிய எல்லா முமீங்கள் முஸ்லீம்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் ஏற்பட வேண்டும் என்று ஆரம்பமாக நான் அல்லாஹுவே வேண்டிக் கொள்கிறேன் மேலான கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நெல்லடியார்களே நாம் எமது வாழ்வின் சகல சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் விரும்பக்கூடிய விடயங்களை வாழ்க்கையின் அடிப்படையாக கொண்டு செயலாற்றும்படி என்னையும் உங்களையும் ஆரம்பமாக நான் வேண்டிக் கொள்கிறேன் மேலான கண்ணியத்துக்குரிய நண்பர்களே சகோதரர்களே நாம் இன்று மிகவும் வித்தியாசமான ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல நிலைமைகள் பல வகையான கூச்சல்கள் எங்களுக்கு எதிராக உலகத்திலே எல்லா இடத்திலும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலையிலே நாம் ஒவ்வொருவரும் எதை செய்ய வேண்டும் எமக்குள்ள பொறுப்புக்கள் என்ன என்பதை பற்றி சற்று சிந்திக்கலாம் என நான் விரும்புகிறேன் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமைகளை பற்றி பேசக்கூடிய எண்ணை விட உட்கார்ந்திருக்கக்கூடிய நீங்கள் மிகவும் அதிகம் அறிந்தவர்களாக இருக்கிறீர்கள் நாம் இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இப்பொழுது எமக்கு முன்னால் உள்ள மிகப்பெரிய சவாலாக இருக்கும் இந்த சந்தர்ப்பங்களில் முதலாவது நாங்கள் மூவியுங்கள் என்ற வகையிலே ஈமான் உள்ளவர்கள் என்ற வகையிலே அல்லஹாவை நம்பியவர்கள் என்ற வகையிலே உலகத்திலே எதுவும் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் அல்லாஹுடைய முடிவு இல்லாமல் நடக்க முடியாது என்பதை நாம் ஆணித்தரமாக நம்பக்கூடியவர்கள் எமது ஈமானின் மிக முக்கியமான ஒரு பகுதிதான் வல்கத் ஹைரிகி வஷர் ரிகி மீனல்லாஹி தாகலா எமக்கு ஏற்படக்கூடிய நலவுகள் எமக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் இவைகள் அனைத்துமே அல்லாஹுடமிருந்து முடிவு வருகிறது இந்த நம்பிக்கை உள்ளவர்கள் தான் நாங்கள் உலகத்திலே ஒரு காய்ந்த இலை மரத்திலிருந்து உதிர்ந்து கீழே விழுவதானாலும் அல்லாஹுடைய முடிவு இல்லாமல் நடைபெற முடியாது என்பதை நாம் குரானின் மூலமாக விளங்கியவர்கள் இல்லாய் உலகத்தில் உள்ள அனைத்துமே அல்லாஹுடைய முடிவும்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இது எமது உள்ளத்திலே ஆனித்தரமாக பதிய வேண்டிய ஒரு விடயம் நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள் உட்பட எதுவுமே அல்லாஹுடைய நாட்டம் இன்றி நடைபெற முடியாது அபுல் அகிலத்தாரை இரட்சிக்கக்கூடிய அல்லாஹு நாடாமல் நீங்கள் ஒன்றை செய்வதற்கு அல்ல செய்ய நினைக்க கூட முடியாது என்று அல்லாஹ் தெளிவாக குரானிலே சொல்லுகிறார் இவைகள் நாம் நம்பி இருக்கக்கூடிய அசைக்க முடியாத விடைய இரண்டாவது மிகவும் ஆணித்தரமாக நாம் நம்பக்கூடிய விடயந்தான் குரானும் ஹதீசும் எங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரக்கூடிய விடயந்தான் உங்களுக்கு வரக்கூடிய நனவுகள் எங்கிருந்து வருகின்றன உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுதிகள் எப்படி ஏற்படுகின்றன இவைகளையும் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறார் ஒமா அசாபக்கமின் ஹசனத்தின் சமீனம் வா ஒமா அசாபக்கமின் சையத்தின் சமீன சிக் மசோபக்கமின் ஹசனத்தின் வா உங்களுக்கு என்னென்ன நலவுகள் ஏற்படுகின்றனவோ இவைகள் உங்களுடைய ரப்பின் மூலமாக வருகிறது உங்களுக்கு என்னென்ன சிரமங்கள் கஷ்டங்கள் வருகின்றனவோ அதுவும் உங்களுடைய ரப்பிடமிருந்துதான் வருகிறது அந்த ரப்பிடமிருந்து இப்படியான நிலைமைகள் வருவதற்கு காரணம் உங்களுடைய செயல்பாடுகள் சீமைக்கு உரிய வெகுமதி பிரதிபலன் அது தீமையாக அது சிரமமாக அது கஷ்டமாகத்தான் இருக்கும் என்ற குரான் சொல்கிறது ஒரு கூட்டத்துக்கு ஒரு சமூகத்தினருக்கு இருக்கக்கூடிய நிலைமைகளை அல்லா மாற்றுவதில்லைவரை அவர்கள் தமது செயல்பாடுகளில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதவரை எப்பொழுது ஒரு சமூகம் தன்னுடைய செயல்பாடுகளிலே மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றதோ இப்பொழுது அல்லாஹலுவும் அவர்களுடைய வாழ்க்கையிலேயும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் இதுவும் குரானை மக்கள் சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான பாடல் وفي حدث رسول الله صلى الله عليه وسلم في الحدث القدسي الله سلوضع يا عبادي إنما هي أعمالكم أحصيها لكم ثم أوفيكم إياها فمن وجد خيرا فليحمد الله فمن وجد غير ذلك فلا يلومن إلا نصح أدية رحلة نينجل انجل وليا والكايل عربوية كورية يذره الله كورية نيليه அது உங்களுடைய செயல்கள் அதனை நான் கணக்கிட்டு உங்களுக்கு அதை பூர்த்தியாக நான் நிறைவேற்றி விடுகிறேன் அதுக்கு ஏற்ப உள்ள பிரதிபலங்களை நான் உங்களுக்கு தருகிறேன் நல்ல நிலைகளை யாராவது வாழ்க்கையில் எதிர்நோக்கினால் அப்பந்து கொள்ளட்டும் என்னுடைய ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ் நான் செய்த நலவுகளில் இருக்கக்கூடிய முன்பின்னுகளை கூட ஏற்றுக்கொண்டு அதனை மன்னித்து கபூல் செய்து எனக்கு இப்படியான நல்ல நிலைகளை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார் அதற்கு மாற்றமான நிலைகளை யாராவது வாழ்க்கையில் பார்த்தால் பல எலூ மன்னர் எவரையும் குறை கூற வேண்டியதில்லை தன்னைத்தானே குறை கூறி கொள்ளட்டும் நான் செய்த பாவங்கள் நான் செய்த தவறுகள் அதற்குரிய முடிவுகளை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் رسول الله صلى الله عليه وسلم هو سنناره من لازم الإشتغفار جعل الله من كل حق من فرجا ومن كل ضيق مخرجا ويرزبه من حيث لا يحتصي فاوانجال ملكي ليرند احن ربوهم بلده اللهم <سؤال> يوجد اندى شبوفتين رأي اندى نفرين نوكي برغنرده اندى ادفت بڑايله ارمانينا تنوڑيه تبرخدقاها اللهم <سؤال> ادفت لئي فاوان نفتتت மன்றாடி தன்னை பரிசுப்படுத்திக் கொள்ளும் பொழுது முதலாவது அல்லாஹ் மன கவலைகளை போக்குகிறார் அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிறார் வாழ்க்கையில் உள்ள நெருக்கடிகளை அல்லாஹ் நீக்குகிறார் மகாராஜா வாழ்க்கையில் உள்ள நெருக்கடிகள் போக்கப்படுகின்றன அவர் நினையாத புறத்தில் இருந்து அவருக்குள்ள உணவு தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றன இபு மாதாவே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ரிவாயர் சகிதான தனதோடு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது பல விடமாக்களும் அந்த சகிதாக்கி இருக்கிறார்கள் நீங்கள் ஐந்து விடயங்களை செய்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் பெரும் மாற்றங்கள் ஏற்படும் ஏற்படுவதை விட்டு எல்லாத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறிவிட்டு ரசூல் வாஹி சல்லா அலை அவர்கள் சொன்ன ஐந்து விடயங்கள் இது சலையான ஹதீர் இவர் மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு கூட்ட ஒர்கள் பகிரங்கமாக நடைபெற ஆரம்பித்தார் ஒரு கூட்டத்தில் ஒரு சமூகத்திலே ஒழுக்கக்கேடுகள் பகிரங்கமாக நடைபெற ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்கு மத்தியில அவர்களுடைய முன்னோர்களில் கூட கேள்விப்பட்டிருக்காத பயங்கரமான நோய்களும் மிகவும் அதிகமான மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய காலரா போன்ற பரந்துபட்ட நோய்களும் அந்த கூட்டத்தில் ஏற்படும் என்று சொன்னார் இரண்டாவது ஒரு சமூகத்தினர் அளவை நிறுவையில் தொழில் துறையில் அவர்கள் மோசடி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அதிலே அவர்கள் தன்னுடைய நம்பிக்கைக்கு மனச்சாட்சிக்கு அம்பா சொன்ன கட்டளைகளுக்கு முரணாக அவர்கள் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அந்த கூட்டத்துக்கு பஞ்சம் ஏற்படுகிறது அவர்கள் பஞ்சத்தை கொண்டு பீடிக்கப்படுகிறார்கள் வசித்தின் மூலம் அவர்களுடைய செலவுகள் அதிகரிக்கும் பணவீக்கம் உண்டாகும் அவர்களால் சமாளிக்க முடியாத சுமை விலை இப்படியான பல நிலைமைகள் ஏற்படும் அலைகி அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு அவர்கள் மீது இருக்கக்கூடிய அதிகாரிகள் அநியாயம் செய்ய ஆரம்பிப்பார்கள் அவர்களுடைய வியாபாரத்துக்கு அவருடைய தொழில் துறைக்கு அவர்களுடைய மூலமாக அநியாயம் விளைவிக்கக்கூடிய நிலை உண்டாகும் இவர்கள் அல்லாஹுக்கு மாற்றமான முறையிலே தொழில் ஈடுபட ஆரம்பிக்கும் பொழுது என்று சொல்ல மூன்றாவது நிறைவேற்றப்படாவிட்டால் அவர்களுக்கு ஒன்று மலை இல்லாமலே இருக்கும் மழை பெய்தால் அது வெள்ளமாக மாறி பெறும் சிரமத்தை ஏற்படுத்தும் ரஹ்மத்துடைய மலை அவர்களுக்கு கிடைக்காது மிருகங்கள் இல்லை என்றால் அவர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்க முடியாத நிலை ஏற்படும் என்று சொல்லுவோடைய கட்டளைகளை பூர்த்தி செய்யாது அல்லா அல்லாவுடைய பேரில் ஒடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றார் விண்டுடும்பொழுதே அநியயர்களை அவர்களுக்கெதிராக அல்லாஹ் சாட்டுகிறான் அந்த அநியயர்கள் இவர்களுடைய உரிமைகளை பறிக்க ஆரம்பிக்கிறார்கள் ஐந்தாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வமா லம் யஹக்கும் இம்மதஹும் பிகிதாபில்லாஹி அஸ்வஜல் இல்ல ஜஅலல்லாஹு பஅதஹும் பையனஹு சட்ட திட்டங்களை செயல்படுத்தாமல் இருக்கும் பொழுது எங்களுக்கு இடையிலே பிரச்சனைகளை அவ்வளா ஏற்படுத்துகிறார் ஏன்னா கண்டியத்தூக்கி நண்பர்களே சகோதரர்களே இந்த ஹதீசெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் என்றார் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு எமது செயல்பாடுகள் அடிப்படை காரணம் ஒவ்வொருவரும் நாம் ஒவ்வொருவரும் எமது செயல்பாடுகளை சீர்தூக்கி பார்க்க இருக்கிறோம் என்னுடைய இரவு எப்படி இருக்கிறது என்னுடைய பகல் எப்படி இருக்கிறது தனிமை எப்படி இருக்கிறது எனது கூட்டு வாழ்க்கை எப்படி இருக்கிறது நான் எனது திருமணத்தில் எப்படி இருக்கிறேன் எனது வீட்டில் ஏற்படக்கூடிய கவலைகளின் பொழுது எப்படி இருக்கிறேன் ஒவ்வொருவரும் യമദ ശേൽവാടുകളെ നാം ഷീർ നൂകി പാർക്കേ ഇരിക്കുന്നു ഇന്ന റബ്ബക ലബിൽ മിർസാദ് ഇന്നേ റബ്ബ് അല്ലാഹ് எம்ൈ ഷദാ ഉട്ടുനോക്കി കൊണ്ടിരുകാ നാം യാരും യാരിക്കും നടിക്കല യമദ വെളിരംഗത്തെ ഇവര് ഉൾരംഗത്തെ വെളിരംഗത്തെ விட വിത്യാശമാന നിലയിലൈ അനൈക്കുകോളാലം ഉൾരംഗവും വെളിരംഗവും വിത്യാശമായി ഇരകലാ എന്നാൽ അല്ലാഹുടിലെ യാരും യമദ രഹസ്യത്തെ മറയ്ക്കുകുളിയാത് യഅ്ലമു ഖായിനതൽ ആഇ கண் செய்யக்கூடிய ஏமாற்று வேலைகள் மறைத்து வைத்திருக்கூடிய அல்லாஹ விரும்பாத ஊசலாட்டங்கள் இவைகளை எல்லாம் அல்லாஹ் நன்கு அறிந்து கொண்டிருக்கிறார் எனவே நான் ஒவ்வொருவரும் முதலாவது கௌபா செய்ய வேண்டும் எமது வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்துக்கும் உள்ள பரிகாரம் அல்லா நீ என்னை மன்னிப்பாயா யாவு நீ என்னை மன்னிப்பாயா நான் பாவியாக உள்ளிடத்திலே வந்திருக்கிறேன் செய்ததெல்லாம் தவறாக இருக்கிறது பார்த்ததெல்லாம் தவறாக இருக்கிறது கேட்டதெல்லாம் தவறாக இருக்கிறது பேசியதெல்லாம் தவறாக இருக்கிறது எந்த நிலமைத்தான் உன்னிடத்திலே சொல்லி கேட்கலாம் என்று கூட எனக்கு தெரியாதாமல் இருக்கிறது யா அல்லா என்னை நீ மன்னிப்பாயா சௌபாசிய வாழ்க்கையை சீராக்க விரும்பியெல்லாம் செய்கிறோம் சாப்படுகிறோம் நினைத்ததை எல்லாம் நினைத்ததை செய்கிறோம் என்றால் அங்கு அந்த தௌபா உண்மையான சௌபாவாக இருக்காது அந்த சௌபா அபாகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சௌபாவாக இல்லை நீங்க தௌபா செய்யுங்க என்று மட்டும் அந்த சொல்லி முடிக்க இல்லை உண்மையான முறையை செய்யுங்க உண்மையான தௌபாவாக உங்களுடைய உள்ளத்தான தௌபா செய்ய வேண்டும் பாவத்திலிருந்து எங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் மேலான கண்ணியத்துக்கு அன்பர்களே சகோதரர்களே இது முதலாவது விடை நிலைமைகள் அல்லாவிடம் இருந்து வருகின்றன அந்த நிலைமைகள் வருவதற்குரிய காரணங்கள் அதிலே மிக முக்கியமானது எமது தவறுகள் எமது சமூகத்திலே எம்மிலை இருக்கக்கூடிய தவறுகள் இந்த தவறுகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் அப்புறப்படுத்த வேண்டும் எங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய வீட்டில் உள்ளவர்கள் எங்களுடைய உறவினர்கள் எங்களோடு மகிள்ளாவில எங்களுடைய பட்சத்திலே தொடரக்கூடியவர்கள் தவறுகளை காணுகின்ற பொழுது சகோதரரே இந்த தவறை செய்ய வேண்டாம் உங்களுடைய உங்களுக்கு மாத்திரமல்ல எங்களையும் சேர்த்துதான் கொண்டு செல்லும் சல்லல்லாஹ் அலை வசல்லமர்கள் சொன்ன அந்த உதாரணம் பல இடங்களிலே நாங்கள் படிக்கிறோம் கேட்கிறோம் இந்த சமூகம் கப்பலில் பயணம் செய்யக்கூடிய ஒரு பிரியான கூட்டம் போல கப்பலில் ஏதாவது இடத்தில் ஓட்டை வந்தால் அந்த முழு கப்பலையும் அதை அழித்து விடுகிறது கீழுள்ளவர்கள் தானே செய்கிறார்கள் எங்களுக்கு என்ன இருக்கிறது நாங்கள் மேல இருக்கிறோம் என்று மேல் தட்டிலுள்ளவர்கள் சும்மாயிருந்து விட்டால் கீழே போன்ற ஓட்டை தண்ணீரை உள்ளே கொண்டு வந்து முழு கப்பலையும் தாத்துவது போல கடிக்கக்கூடிய எறும்பு ஒன்றுதான் ஆனால் முழு எறும்பு கூட்டமும் அழிக்கப்படுவது போல எங்களே எங்களுடைய சமூகத்தில் உள்ள ஒரு சிலர் மூலமாக ஏற்படக்கூடிய தவறுகள் முழு சமூகத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு மிக பயங்கரமான ஒரு சூழலில் தான் நாங்கள் எல்லோரும் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம் இன்று எமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் நாம் ஒரு சமூகமாக ஒரு உமத்தாக அம்மாவுடத்திலே மீற வேண்டியவர்கள் எமது கௌபா இஸ்பாருக்குள்ள வாயில்களை நாங்கள் துறக்க வேண்டும் அம்மாவுக்கும் நான் அட வேண்டும் எமது தவறுகளுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டு அம்மாவுடைய கட்டளைகளின் பக்கம் நாங்கள் முழுக்க முழுக்க எங்களை திருப்ப வேண்டும் இது இல்லாமல் நாம் எமது சமூகத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கிக் கொள்வதற்கு வேறு வழி கிடையாது வேறு வழி கிடையாது எங்கு பேசினாலும் எங்கு போனாலும் எல்லா இடத்திலும் இரண்டு முகம் தான் ஒரு இடத்திலே ஒன்றை சொல்வார்கள் இன்னொரு இடத்திலே இன்னும் கொண்டு நடக்கும் யாரையும் நம்ப முடியாது நீங்கள் மீள வேண்டியது அல்லாஹின் பக்கமே தான் வேறு எங்கு சென்றாலும் உங்களுக்கு விமோசனம் கிடையாது என்ற நிலையில்தான் நாங்கள் முஸ்லீம்கள் இருக்கிறோம் நாங்கள் முஸ்லீம்கள் இருக்கிறோம் ஆகவே மேலான கண்ணியத்துப்பிய சகோதரர்களே இன்று எனக்கு மத்தியில் பல வகையான பிரச்சனைகள் இருக்கின்றன பல வகையான பிரச்சனை பணம் கிடையாது பல வகையான பாதிப்புகளுக்கு நாங்கள் உண்டாகி ஆனால் எங்களுடைய மனோநிலை வீண் பக்கம் அதிகமாக செல்கிறது எப்படியாவது நான் நல்லா சாப்பிடுவோம் நல்லா உடுக்கோம் நல்லா சுத்தோல் என்னிடத்தில் எவ்வளோ பணம் இருக்கிறது என்னிடத்தில் எவ்வளோ எந்த தேவையை நான் உட்படுத்த வேண்டும் எதற்கு நான் செலவு செய்ய வேண்டும் என்ற எதுவுமே கிடையாது நாங்கள் எங்களுடைய செலவுகளை பெருக்கிக் கொண்டோம் வீண் விளையத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறோம் உமர்கள் எவ்வாறு சொல்வார்கள் ஒரு மனிதன் விரும்பியல் எல்லாம் சாப்பிடுவதற்கு விரும்பியதெல்லாம் உடுப்பதற்கு அவன் விளைந்தான் அதுதான் இஸ்ராவிதெல்லாம் சாப்பிட போறீங்களா நீங்க விரும்பியதெல்லாம் உடுக்க போறீங்களா இப்ப நீங்க வீண் உரையத்துக்குள் சென்று விடுவீர்கள் இல்லை முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் எம்மை எமது பிள்ளைகளை எமது வாலிபர்களை சிக்கனத்துக்கு பழக்க வேண்டும் இன்று எமது சமூகம் இப்படியான எமது நாட்டிலே இப்படியான நிலைக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதற்கு மிக பிரதானமான காரணிகள் ஒன்றுதான் எமது வாழ்க்கையுள்ள செயல்பாடுகள் அன்றாட செயல்பாடுகள் எங்களை பார்க்கிறார்கள் எங்களுடைய பயணங்களை எங்களுடைய நடத்தை எங்களுடைய உடை நடைகளை இவர்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது நினைச்சதெல்லாம் செய்கிறாங்களே நினைச்ச மாதிரி எல்லாம் சாப்பிடுறாங்களே உங்களோட திருமணத்தை பாருங்க உங்களோட உடுப்பை பாருங்க பெருநாளை பாருங்க எந்த கஷ்டம் இல்லை எங்களை சொரண்டி சொரண்டி இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தப்ப நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக மக்கள் மத்தியிலே பதிய வைத்துவிட்டோம் தவறான ஒரு மனப்பதிவுக்கு அவர்கள் ஆளாகிவிட்டார் எனவே முதலாவது இதிலே சரியா மார்க்கத்துடைய கண்ணோட்டத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் எங்கு எமது பணம் செலவு செய்யப்படணுமோ எந்த இடத்திலே பணம் செய்ய செலவு செய்யப்படுவதை எவ்வளவு அனுமதித்திருக்கிறானோ அந்த முறையை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் அதற்கு மாற்றமான முறையை நாங்கள் கடைபிடித்தோம் என்றால் இப்படியான ஒரு நிலையைத்தான் நாங்கள் எதிர்நோக்க வேண்டி வரும் எனவே நாங்கள் மற்றவர்களுக்கு என்னென்ன வகையிலே எங்களால் உதவி செய்ய செய்ய முடியுமோ ஒத்தாக்கிகள் செய்ய முடியுமோ சிரமப்படக்கூடியவர்கள் கஷ்டப்படக்கூடியவர்கள் என்று வரும் பொழுது அங்கு முஸ்லிம் அல்லாதவர்கள் எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்லது எங்களுடைய சகோதர சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று வித்தியாசம் கிடையாது நவீனர்கள் அப்படி வித்தியாசப்படுத்தவில்லை உணவு உடை எமது மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வது உதவி ஒத்தாசை புரிவது இவைகளிலே நாங்கள் எமது சகோதர சமூகத்தினரோடு மிகவும் கவனமாக நாங்கள் புழங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் எமது சொல்லை விட எமது செயல்பாடுகள் மூலமாக அவர்களுக்கு எமது நபி என்ன சொல்லி தருகிறார்கள் என்பதை தெளிவாக நாங்கள் அவர்களுக்கு காட்டவில் சொல்லிவிட்டான் அந்த உங்களோட சண்டை பிடிக்காத சுமுகமாக இருக்கக்கூடிய இப்பொழுது எமது நாட்டில் இருக்கக்கூடிய எமது மாற்று சகோதரர்கள் கூட இருக்கக்கூடியவர்கள் இவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு இவர்களோடு நீதமான முறையில் நடந்து கொள்ளுமாறு அல்லாஹ் ஏவுகிறார் அல்லாஹ் அப்படி செய்யாமல் இருப்பதை தடுக்கவில்லை செய்ய சொல்கிறார் யாருக்கும் அலியாயம் செய்ய முடியாது எவ்வாறு நாம் எமது சமூகத்திலே யாருக்கும் அலியாயம் செய்ய முடியாதோ இதேபோல எமது மாற்று சமூகத்தினருக்கு நாங்கள் எந்த வகையிலும் தொந்தரவாக அமையக்கூடாது அது அண்டை விற்றுக்காரர்கள் சொன்னார்கள் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்யப்பட்டவருடைய நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அவர் காபிராக இருந்தாலும் சரிதான் நபியர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அவர் காதிராக இருந்தாலும் சரிதான் அவருக்கும் அம்பாவுக்கும் இடையிலே அந்த துறாவை ஏற்றுக்கொள்வதில் எந்த திரையும் கிடையாது அநியாயம் செய்திருக்கிறோம் எங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக எமது அஹ்லா சரியான முறையை காட்டவில்லை எமது குணத்தை நாங்கள் காட்டவில்லை எனவே இரண்டாவது இவக்கு உள்ள பொறுப்பு நாம் ஒரு சிறுபான்மையினரான ஒரு ஒரு சிறிய தொகையிலே வாழக்கூடிய இந்த சமூகத்திலே எமது செயல்பாடுகள் இந்த செயல்பாடுகள் அவர்களுக்கு முன்மாதிரியாக அவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தாத வண்ணம் அமைவதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் எமது செயல்பாடுகள் எமது பேச்சுகள் எமது பயணங்கள் எமது வாகன வாகனங்களை செலுத்தும் பொழுதுள்ள பாதை ஒழுங்குமுறைகள் என்று எத்தனையோ வகையான விடயங்கள் இருக்கின்றன விடயங்களில் நான் ஒரு முஸ்லிம் எனக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது என்னால் நினைத்ததை எல்லாம் செய்ய முடியாது என்ற அந்த யதார்த்தமான உண்மையை நாங்கள் அந்த மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் நான் ஒரு முஸ்லிம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளவன் எப்பொழுதும் நான் நினைத்ததை செய்வதவன் அல்ல நான் இந்த உடையிலும் செயல்பாடுகளுமே அத்திரையிலுமே நான் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் பழகியவன் என்ற அந்த உணர்வை நாங்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்தவில் சமூகத்தினரோடு எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சில விடயங்கள் பிரகடனப்படுத்தப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது கொழும்பிலும் அவசரமாக அந்த கூட்டம் நடைபெற்று அது கொழும்பிலும் வெளியிடப்படும் அக்குருணையிலே வெளியிடப்பட்டது பல இடங்களிலே அந்த விடயங்கள் கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன எனவே இந்த அடிப்படைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம் என்றால் இஸ்லாம் சொன்ன முறைப்படி நாங்கள் இவற்றை கடைபிடிப்போம் என்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த நிலைமைகளை வந்த வேகத்திலே அல்லாஹுக்கு இல்லாமல் ஆக்க முடியும் அல்லாவுக்கரை இல்லாமலாப்பது பாரம் கிடையாது கஷ்டம் கிடையாது இது இரண்டாவது விட மூன்றாவது எமக்கு வார பிரச்சனைகள் எங்களின் மூலமாகத்தான் வருகிறது நாம் ஒவ்வொருவரும் ஒரு உடலை போன்றவர் ஒரு உடலை போன்றவர் எங்கள் ஏழைகள் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் ஏழைகள் யார் யார் என்னென்ன நிலையில் இருக்கிறோமோ எல்லோரும் ஒரு உடலை போன்றவர்கள் முஸ்லிம் என்று வந்துவிட்டால் எங்களுடைய உள்ளத்திலே அந்த இஸ்லாமிய உணர்வுக்கு ஒரு மதிப்பு இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிம் என்று வந்துவிட்டால் அங்கு பிரதேசவாதம் இருக்காது அங்கு பாசை என்ற அடிப்படையில் குளம் கோத்தம் என்ற அடிப்படையில் வெள்ளையன் கரு அடிப்படையில் எந்த மாற்றமும் கிடையாது எந்த வித்தியாசம் கிடையாது ஒரு முஸ்லிம் இஸ்லாமிய உணர்வு எங்களுடைய உள்ளத்தை இணைக்க வேண்டும் உதாரணம் ஒரு உடலை போன்றவர்கள் உடலிலே ஏதாவது உணுப்புக்கு ஏதும் வருத்தம் முழு உடலும் அலக்காக சிரமத்தை சகித்துக் கொள்கின்றது என்று சொல்லம்பாஹல் தெளிவாக சொன்னார்களே அந்த நிலையில் உள்ளவர்கள் தான் தான் எங்களுக்கு பத்தியிலே என்ற வகையிலே ஒவ்வொருவருடைய சிந்தனையும் வித்தியாசமானதாக இருக்கும் எல்லோரும் ஒரே விதமாக சிந்திப்பார்கள் என்றிருந்தால் அங்கு விடயங்கள் தான் இருக்க வேண்டும் ஒன்று ஒரு ஆளுக்கு மட்டுத்தான் யோசிக்கிற தன்மை இருக்குது மத்த எல்லாரும் அடைய இருக்கு வித்தியாசம் இருக்காத ஒரே சிந்தனையிலே எல்லோரும் இருக்கலாம் அல்லது பலருக்கும் பல வித்தியாசமான கருத்துகள் இருக்கிறது ஆனால் அந்த கருத்தை வெளியிட முடியாது ஒரு அவர் அவரு அவருடைய அந்த ஆதிக்கம் மற்றவருடைய கருத்தை வெளியிட முடியாத அளவுக்கு அவரை சமூகத்தை நசிக்க வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம் ஆனால் இஸ்லாம் இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்டது பலருடைய கருத்தையும் இணைத்துக் கொண்டு செல்லக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம் எனவே அதனால சமூகத்தில் மார்க்க ரீதியாக பல வகையான கருத்துக்கள் இருக்கலாம் இருந்திருக்கிறது சகாபாக்காலத்தில் இருந்திருக்கிறது அனைவரும் செல்லும் பொழுது சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் பலு குறைந்தாவுக்கு வந்துதான் நீங்கள் அக்கற சொல்ல வேண்டும் சென்று விட்டார்கள் இப்ப சகாபாக்கள் ரெடியாகி வனு குறைலா இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு செல்கிறார்கள் இடையிலே அசனுடைய நேரம் வருகிறது இப்பொழுது சில சகாபாக்கள் ரசூநாயி சலனாலுசனம் அவசரமாக வர எனவே நாங்கள் வர லேட்டாகிவிட்டது எனவே தொழுகை நேரம் வந்து விட்டது இங்கு தொழுதுட்டு போவோம் நவியவங்க தொழுகை விட்டுட்டு வர சொல்லி சொல்லல்ல வர முடியுமா அங்கதான் போய் தோருவோம் இப்ப ரசுல்ல ரெண்டு கூட்டத்திலரும் போய் சேர்ந்தாங்க நபீன போய் விஷயத்தை சொன்னாங்க رسول நீங்க சரி என்று யாருக்கும் குறை சொல்லவில்லை எனவே கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கு உமர் அலி அல்லாஹன் அவர்கள் மத்தியத்துக்கு வருகிறார்கள் அங்கு சூரத்து சூரத்துள் கஹுபி ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் உமர் அலி அல்லாஹன் பார்க்கிறாங்க கொண்டு எனக்குழுத்துக்கொண்டு பிழைய சொல்லி தந்த மாதிரி நீங்க ஓதினாரு நீங்களும் சரியாத்தான் ஓதுனீங்க அதுக்கு பிறகு சொன்னாங்க அஹ் குரானை ஏழு விதமாக ஏழு கருப்படையில் ஓதுவதற்கு அனுமதி அளித்திருக்கிறார் உண்மத்தில் பல வகையான மக்கள் இருக்கிறாங்க யார் யாருக்கு என்னென்ன முறையில் ஏழு ஓத அனுமதி அளித்திருக்கிறார் எல்லோரும் உலகத்தில் ஓதணும் ஓதக்கூடாது என்று அன்பாகவும் அவருடைய சூலும் அங்கு தடுத்திருக்க வேண்டும் அப்படி தடுக்கல்ல எனவே சமூகம் உண்மத் என்ற வகையிலே பல சிந்தனை உள்ளவர்கள் குரான் ஹதீசுடைய அடிப்படையான விடயங்களை முறையாக சிந்திக்கும் பொழுது பலருக்கும் பல வகையான அபிப்பிராயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன இமாம்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் அதனால்தான் அல்லாம நவிக் சொல்கிறார்கள் ஒரு விடயத்திலே உடமாக்கல் கருத்து வேறுபாடு இருந்தால் அந்த கருத்து வேறுபாடு விடயத்தை நீங்கள் முங்கர் கருதி பாவ் கருதி தடுக்க போக இது இமாம்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய வார்த்தை இமாம்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடுகளுடைய அடிப்படையாக தெரியுமா நான் சொல்வது சரி ஆனால் இதற்கு மாற்றமானதும் சரியாக இருப்பதற்கு இடம் உண்டு மற்றவர்கள் சொல்வதை பிழை ஆனால் அவர் சொல்வது இருப்பதற்கும் இடம் உண்டு என்றோடு தான் எல்லா இமாம்களும் தனது கருத்தை முன்வைத்திருக்கிறார் எனவே நீ செய்தது தவறு நான் செய்தி நீ பான்னால ஏலாது அப்படின்னு நாங்க சமூகத்தில வெட்டொண்டு ரெண்டு துண்டு போனோம் வேண்டாம் எது இந்த காலத்துல நாங்க அனுபவிக்க கூடிய இந்த பிரச்சனைகளை இன்னும் அதிகமாக அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படும் இணைந்து ஒன்றாக எல்லா கருத்துக்களையும் மதித்து ஒற்றுமையாக அசலாம் அலைக்கும் சுகமாக இருக்கிறீங்களா என்று சிரித்தவர்களாக புன்முருவல் பூர்த்தவர்களாக எல்லோருக்கும் சலாம் சொல்லுவோம் எல்லோருக்கும் எல்லோருடைய திருமணங்களுக்கும் யார் ஊப்பிடுறாங்களோ போவோம் முஸ்லிம்களுடைய ஹக்குகளை கடமைகளை முறையாக நாங்கள் நிறைவேற்றுவோம் அது எப்படியான சிந்தனை உள்ளவர்களாக இருந்தாலும் சரிதான் அந்த பாகுபாடு எவக்கு கிடையாது என்ற அந்த அடிப்படையிலே நாங்கள் இணைவோம் என்றிருந்தால் உலகத்திலே எங்களை யாராலும் எதுவும் செய்ய முடியாது ஆகவே இந்த அடிப்படை விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்தி முறையாக நடந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் எங்களுடைய கவலைகளை போக்குவிப்பாயாக எங்களுடைய சிரமங்களை நீக்கு எங்களை பற்றிய நல்ல அபிப்பிராயத்தை யா அல்லாஹ் எல்லோருடைய உள்ளங்களையும் ஏற்படுத்தி எங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்கள் வெறுப்பை குரோதத்தை அல்லாஹ் நீ ஏற்படுத்திவிடாது எங்களை மன்னித்துக்கு பேசியவாயாக எங்களை விட்டு பிரிந்து சென்ற எங்களுடைய உறவினர்கள் உற்றாக குடும்பத்தினர்கள் முஸ்லீம்கள் அனைவருடைய கபர்களையும் சோக்கத்தின் கூஞ்சோடையாக ஆக்கி அவர்களையும் எங்களையும் ஜன்னத்தில் சொல்ற ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக